السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونزغفره ونؤمن به ونتوكل عليه ونعود بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا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 صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل قال القران المجيد بعد اود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد صدق الله رسوله الرؤيا بالحق لا تدخلن المسجد الحرام لا تدخلن المسجد الحرام ان شاء الله امين محلقين الرؤوس ومقصرين لا تخافون فَعَلِمَ مَا لَمْ تَعْلَمُوا فَجَعَلَ مِن دُونِ ذَٰلِكَ فَتْحًا قَرِيبًا وقال النبي صلى الله عليه وسلم من رآني في المنام فقد رآني فإن الشيطان لا يتمثل في صورتي صدق رسول الله صلى الله عليه وسلم ألوى التألل آلنم நிகரட் அன்புடையமாக அனுப்பி வைக்கப்பட்ட காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் திருக்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் விஞ்ஞானியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய அரசூலுமாகி சல்லமாக அடைகிற சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லறியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கென்றும் உண்டாவதாக கணேசிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹூவசால மனிதர்களை படைத்து அவர்களுக்கு பல தேவைகளை வைத்திருக்கிறான் உணவுடைய தேவை உடையுடைய தேவை வீட்டுடைய தேவை ஆரோக்கியத்துடைய தேவை இதே போன்ற தேவைகளின் முகம் மிக முக்கியமான ஒன்று தான் தூக்கம் அந்த தூக்கத்திலிருந்து யாருமே விதிவிலக்கு அல்ல நபிமார்களாக இருக்கலாம் ரசூல்மார்களாக இருக்கலாம் வளிமார்களாக இருக்கலாம் ஏன் ஜிங்களாக இருக்கலாம் இங்க இந்த அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹூ சுபான தூக்கத்தை அத்தியாவசியமான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக நமக்கு தரப்படக்கூடிய வாழ்நாளில் மூன்றில் ஒன்றை நாம் தூக்கத்தில் கழிக்கிறோம் என்றால் அது மிகையாக ஆகாது உலகத்தில் அறுபது வருடம் வாழ்கின்றோம் என்றால் அதில் இருபது வருடம் கிட்டத்தட்ட தூக்கத்திலேயே நாம் கழிக்க விடுகின்றோம் பெரியார்களே சகோதரர்களே அதனால அந்த தூக்கம் அதுவும் சாதாரணமானது அல்ல அந்த தூக்கத்திலே நாம் காணக்கூடிய கனவுகளும் அது அறுத்தமற்றது அல்ல நாம் காணக்கூடிய கனவுகள் இருக்கின்றதை அது மிக முக்கியமான ஒன்று இந்த அளவுக்கு ஒரு முஹ்மீனான மனிதன் காணக்கூடிய கனவு நுபுவத்தை நாற்பத்தி பங்காக வைத்து அந்த நாற்பத்தி பங்குகளில் ஒரு பங்காக நல்ல கனவு இருக்கிறது என்றார்கள் நபிமார்களுடைய மிக தெளிவானுடைய கனவுகள் அநேகமானவைகள் வகையாக இருக்கிறது அதற்கு இப்ராஹிம் அலேஹி அவர்கள் தன்னுடைய மகனை பள்ளி கொடுப்பதாக பொறுபான் கொடுப்பதாக அவர்கள் இப்ராஹிம் அலேஹி சலாத்துலாம் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு ஐஷா ரவி அல்லாஹூ அண்ணா அறிவிக்கிறார்கள் அவ்வளும் வகையுடைய ஆரம்பத்தில் நபியவர்கள் முதலாவது வகையை காண்பதற்கு முன்னால மிக தெளிவான ஆறு மாதமாக நபியவர்கள் எதை கனவுல கண்டாலும் சொல்லுவார்கள் நான் எதை கனவுல கண்டாலும் இல்ல பழக்கி சுபகே வெளிச்சம் எவர்கள் என்னென்ன கனவுகளை கண்டார்களோ அந்த கனவுகள் அனைத்தும் நூற்றுக்கு நூறு நடக்கக்கூடியதாக இருந்தது ஆக நுபுவத்துடைய மொத்த காலம் இருபத்தி மூணு வருஷம் அதிலே ஆறு மாதம் நவியவர்கள் வெறும் நல்ல கனவுகளை கண்டுகொண்டிருந்தார்கள் அதனால ஒரு வருடத்திற்கு ஒரு வருடத்தில் இரண்டு ஆறு மாதம் என்றால் இருபத்தி மூணு வருடத்தில் நாற்பத்தி ஆறு ஆறு மாதங்கள் இருக்கின்றன அதனால தான் நபியவர்கள் சொன்னார்கள் நல்ல கனவு பங்குகளாக வைத்து அதில் ஒரு பங்காக இருக்கிறது என்றார்கள் முகம் அவர்கள் நபியவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சில நபிமார்களுக்கு அல்லா பல விடயங்களை கற்றுக் கொடுத்தான் அல்லா குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் உங்களை தெரிவு செய்தான் அல்லா உங்களை தேர்ந்தெடுத்தான் அவ்வாறே கனவுடைய விளக்கங்களையும் கணவனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு நாங்கள் கற்று தந்தோம் என்று அதனை அவர்களை பார்த்து அல்லாஹ் குறைபடுகின்றான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால கனவுக்கும் ஒரு யதார்த்தம் கனவிக்கும் ஒரு கத்திருக்கின்றது அவர்களை பற்றி அதிசரிப்பட வருது வளமையாக மற்றது நபமியில படிவி தொழுகையை தொழுது முடித்த உடனேயே மக்கள் எல்லோரையும் முன்னோக்கி நின்று நபி அவர்கள் கேட்பார்கள் உங்களை யாராவது நேற்றிரவு கனவு கண்டீங்களா கனவுகளை கண்டதாக சொல்வார்களோ அதற்குரிய விளக்கத்தை சொல்வார்கள் நபியவர்கள் யாரும் அவர்களில் யாரும் கனவு கண்டதாக சொல்லாவிட்டால் நபியவர்கள் தான் கண்ட கனவில் சொல்வார்கள் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு மிக நீளமான அதி நான் போன வேலையில எனக்கு சுவருக்கம் நரகம் காட்டப்பட்டது அதில் இந்த காட்சிகளை நான் பார்த்தேன் நபியவர்கள் இதை கனவின் மூலமாக சில தெளிவுபடுத்துகின்றார்கள் அ வரக்கூடிய கனவு யாரு நல்ல நல்ல கனவுகளை காண்கின்றார்களோ உதாரணமாக அச்சு செய்வதை போன்று அல்லது செய்வதை போன்று அல்லது காபத்துலாவை தவா செய்வதை போன்று அல்லது ஜம்சமுடைய நீரை குடிப்பதை போன்று அல்லது ஜமாத்துடைய தொழுகையை தொழுவதை போன்று யாரு நல்ல கனவுகளை காண்கின்றார்களோ நதியவர்கள் புறத்தில் இருந்து உண்டான நன்மாராயம் நல்ல கனவுகள் எந்த அளவுக்கு என்றால் நாம் பார்க்கலாம் வளமையாக யாரு ஜமாத்துடன் ஒரு தப்பி தகரீமா தவறாமல் அங்கான தொழுகையை பேணுதலாக தொழுது வருகின்ற ஒரு சுபகு தொழுகைக்கு முன்னால அவர் திடீர் என்று ஒரு கனவை காணுவார் ஜமாத்து தொழுகை முடிந்ததை போன்ற ஒரு கனவு பார்த்தால் தொழுகை நடந்திருக்காது இது போன்ற நல்ல கனவுகள் அது மலக்குமார்களுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு நன்மாராயமாக போடப்படக்கூடிய கனவுகள் இது கனவுடைய முதலாவது வகை இரண்டாவது நதி அவர்கள் சொன்னார்கள் கனவுகள் சில நேரங்களில் நாம் சில கனவுகளை காணுவோம் அந்த கனவின் மூலமாக நாங்கள் அச்சுறுத்தப்படுவோம் அந்த கனவுகளின் மூலமாக பயமுறுத்தப்படுவோம் ஏதோ வனவிலங்குகள் மிருகங்கள் நம்மை துரத்தி கொண்டு வருவதை போன்று ஒருவர் நம்மை கொடை செய்ய வருவதை போன்று ஒருவர் அச்சுறுத்துவதை போன்றுமான பயங்கரமான பல கனவுகளை காணவோம் நபியவர்கள் சொன்னார்கள் புறத்தில் நின்றும் உள்ளது மூணாவது நபியவர்கள் சொன்னார்கள் அதாவது நாம் தூங்குவதற்கு முன்னால விழித்திருக்கிற நேரத்தில் எவை எவைகளை நினைக்கிறோமோ எவை எவைகளை செய்கிறோமோ எந்தெந்த வேலைகளில் ஈடுபடுகின்றோமோ அவைகள் எல்லாம் நாம் உறங்கியதற்கு பின்னால நண்பர்களை வீடுகளுக்கு செல்வதைப் போன்று சாப்பிடுவதை போன்று கதைப்பதைப் போன்று பேசுவதைப் போன்று நாம் பார்க்கக்கூடிய கனவுகளில் மிக அதிகமான வகை இந்த மூணாவது வகை நாம் எதை விழிப்பிலை இருக்கும் பொழுது எதை செய்கிறோமோ நினைக்கிறோமோ பார்க்கிறோமோ அவைகள் நம்முடைய கனவுளை உருவமெடுத்து வரும் நேதான பெரியார்களே சகோதரர்களே முகம்மதுலாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் பல கனவுகளை காத்திருக்கின்றான் நபி அவர்களுடைய அந்த உடன்படிக்கைக்கு பின்னால ரசூகம் இறக்குவதை போன்று ரசூல் லாஹி சல்லு அணைகல்லம் அவர்கள் ஒரு கனவை காண்கின்றார்கள் அதற்கு சில மாதங்களுக்கு பின்னால மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரா பத்தகே உள்ள இந்த ايتي اعرقوا فيها لقد صدق الله رسوله الرؤيا بالحق لقد صدق الله رسوله الرؤيا بالحق رسول الله نعم رسول اول كند انتا كانوا يقول الله اممي فرتي بطا اول كند انتا لتدخلن المسجد الحرام لينغ مسجد الحرام اكتر لينغ اميركال அந்த கனவுளை எதை கண்டார்களோ அதே மாதிரி அந்த அக்காவுடைய வெற்றியை நபியவர்களுக்கு கொடுத்தான் ஒரு சிறவ நபியவர்கள் சொன்னார்கள் அதர தபுபக்கர் அவர்கள் கொண்டு வரப்பட்டது நானும் நீங்களும் அந்த ஏனியிலே ஏறி கொண்டிருந்தோம் நான் உங்களை விட இரண்டு படி மேலால் ஏறி நான் போய் நின்றேன் என்று சொன்ன வேளையில அதர தப்பு பக்கர் ரவியல்லாக அவர்களுக்கும் அல்லாஹ் நல்ல கனவுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தான் அதர தபு பக்கர்லான்னு சொன்னார்கள் ஆம் யார சூழல்லா நான் இதற்குரிய விளக்கத்தை சொல்லவா நீங்க மரணி திருவிங்க உங்களுக்கு ரெண்டரை வருடத்திற்கு பின்னால நான் மரணிப்பேன் யார் ரசூ நவியல் உங்களோட கனவுக்குரிய விளக்கம் சரியானது அவ்வாறு தான் நடக்கும் என்றார்கள் ரசூல் அலை அவர் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரை சகோதரர்களே அதனால கனவிற்கும் சில யதார்த்தங்கள் இருக்கின்றது ஆனால் அந்த கனவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் யாரிடத்தில் கனவை போய் கூறுகின்றோமோ அந்த அவர் அவரால் அது போன்ற கனவுகளுக்கு விளக்கம் சொல்லலாம் எல்லா மக்களாலும் கனவுக்கு விளக்கம் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அந்த கனவு ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாக வரும் வாலிபராக இருக்கிறார் அதற்கு பொருள் வேறு வயோதிபராக இருக்கிறார் அதற்கு பொருள் வேறு ஆணாக இருக்கிறார் பெண்ணாக இருக்கிறார் வசதி படைத்தவராக இருக்கிறார் தாற்பயம் வித்தியாசமாக வரும் கணவனுடைய விளக்கம் சொல்வதில் மிகவும் தேர்ச்சி பெற்று இருந்த இமாம் தான் அல்லாமா இபுன் ரஹேகி கணவனுடைய விளக்கத்தின் தந்தை என்றால் விகையாகாது அந்த அளவுக்கு அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அவர்களிடத்தில் ஒருவர் வருகின்றார் ஒன்று கூறுகின்றார் இன்னும் ஒரு ஆள் வந்தார் அவர் வந்து அவரும் கூறுகின்றார் நானும் வாங்கு சொல்ல கனவு கண்டேன் அல்லிமகு ரெண்டு பேரையும் அழைத்து சொன்னாங்க முதலாவது பாங்கு சொன்னதை கனவு கண்டவரை பார்த்து சொன்னார்கள் அவர் போங்கு சொன்னதாக கண்டவரை பார்த்து அல்லமை ரஹிமகுல்லா சொன்னார்கள் எதிர்காலத்தில் பெரிய திருடனாக மாறிவிடுவீர்கள் மாணவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஒருவருடைய பாங்குக்கு ஹஜ் செய்வதாக மற்றொருடைய பாங்குக்கு திருடனாக நீங்க எவ்வாறு விளக்கம் சொன்னீர்கள் அல்லமை ரஹிமகுல்லா சொன்னார்கள் இந்த விளக்கத்தையும் நான் குரானின் மூலமாகத்தான் சொன்னேன் அவரது இப்ராஹிம் ஆலயம் உத்தரவிட்டான் அமே இப்பொழுது நீங்கள் அஜின் பக்கம் மக்களை அழைப்பு விடுங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள் உலகத்துடைய நால புறங்களில் இருந்து ஒட்டகங்களின் மீது ஏறி மக்கள் ஹஜ்ஜிக்காக வருவார்கள் என்று அல்லாஹூசு சொல்ல சொன்னான் அவரது இப்ராஹிம் ஹஜ்ஜின் பக்கம் வருவதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் பாங்கு சொன்னார்கள் அந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை இந்த முதல் மனிதனுக்கு நான் கொடுத்தேன் திருடுவார் என்று விளக்கம் கொடுத்தது அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய மிக நீண்ட சரித்திரம் சோரா யூசுஃபில் அல்லா குறைப்படுகின்றான் அதற்கு யூசுப் ஆலேஹி சலாத்து அசலாம் அவர்களுடைய சகோதரர்களில் புனியாமி என்பவருடன் மிக அதிகமாக நேசம் வைத்திருந்தார் ஆனால் அந்த பதினோரு சகோதரர்களுடன் புனியாமீனை அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் புனியாமீன் வந்து இவரும் மற்ற சகோதரர்களுடன் திரும்பி போக பார்க்கின்றார் அதற்கு யூசுப் அணைகிர் கலாத்தோ சலாம் அவர்களுக்கு கொடுத்த தானியங்களில் மாளிகையிலே உள்ள மறைத்து வைத்து விடுகின்றார்கள் அங்கே உள்ள வேலையாட்கள் கூறுகின்றார்கள் அவருடைய தானியத்திலே மறைத்து விடுங்கள் என்று அதற்கு யூசுப் அலைஹி சலாத்து அவர்களை சந்தித்து விட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஒட்டகத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர்களே உங்களில் ஒரு திருடன் இருக்கின்றான் நம்முடைய அரச மாளிகையிலே உள்ள அந்த பொற்று கொண்டு நீங்கள் திருடர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் நீளமான சரிசிரம் எப்பொழுது எல்லோருடைய பேகும் செட் பண்ணப்படுகின்றது அந்த முனியாண்டினுடைய பேகுக்குள்ள அந்த பொற்கோரை இருந்தது அதனை பாடகிற சதாசுரா அவர்களுடைய திட்டம் என்ன இந்த சகோதரனை மீண்டும் அடைத்து என்னுடன் வைக்க வேண்டும் அல்லமை புனுசீரி ரஹிமஹுல்லா விளக்கம் கூறுகின்றார்கள் சொன்ன மனிதனுடைய முகத்தை நான் பார்த்தேன் வித்தியாசம் முதலாவது பாங்கு சொன்னேன் அவருடைய முகத்துடைய ஒளி அந்த அந்த பளப்பளப்பு அது வித்தியாசம் அதனால் அவர் ஹட்சி செய்வார் என்று தீர்ப்பளித்தேன் இவரை திருடுவார் என்று நான் முடிவு செய்தேன் அதே மாதிரி தான் அந்த இரண்டு பேர்களுடைய நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன மீதான பெரியார்களே சகோதரர்களே அதனால் அவர்களை அவர்கள் ஒரு சகாபியை ஒரு நாட்டிற்கு கவர்னராக ஆக்குகின்றார்கள் ரவி அல்லா அவர்கள சொன்னார்கள் ஒமரே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு என்னவென்றால் சூரியனும் சந்திரனும் யுத்தம் செய்கிறது சூரியனும் சந்திரனும் சண்டை கொள்கின்றது சூரியனுடன் ஒரு படை சந்திரனுடன் இன்னும் ஒரு படை கேட்டாங்க அந்த யுத்தத்தில் எது ஜெயித்தது எது வெற்றி பெற்றது சொன்னாங்க எந்த படையில் இருந்தீங்க நான் சந்திரனுடைய படையில இருந்தேன் உடனடியாக சொன்னார்கள் நீங்க கவர்னருக்கு தகுதியை இல்ல உங்களை நான் கவர்னர் பதவியில் இருந்து ரிசைன் பண்ணுகிறேன் கேட்டாங்க ஹதரத் தொமரட்ட நீ ஏன் இந்த மாதிரியான கருத்தை கூறுகின்றீர்கள் அதனைமரும் குரானுடி ஆயர் நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் ஆக மிக முக்கியமான இடம் அந்த குரான் இருக்கின்றது அதற்கு பின்னால் ஹதீஸ் இருக்கின்றது அதற்கு பின்னால வரலாறுகள் இருக்கின்றது அதற்கு பின்னால மறுக்கத்துடைய மிக முக்கியமான அந்த சட்டங்கள் வரலாறுகள் மனிதர்களுடைய நிகழ்வுகள் இவைகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருந்தால் தான் கனவுக்குரிய விளக்கம் சொல்லலாம் அதற்கு மறுவதையெல்லாம் சொன்னார்கள் குரான் அல்லா ஒரு ஆயா சூரா பனு இஸ்ராசரா ஒரு ஆயத்தை குறிப்பிடின்றான் நாம் இரவையும் பகலையும் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கி நாம் இரவனுடைய அத்தாட்சியை அழித்து விட்டோம் பகலுடைய அத்தாட்சியை நாம் அது நல்ல பிரகாசமானதாக ஆக்கினோம் அதனால இரவனுடைய சந்திரனுடைய அத்தாட்சி அது ஒளி இறந்து விட்டது சூரியன் அது ஒளி உள்ளதாக இருக்கின்றது இதற்கு பின்னால் உங்களால் ஆட்சி செய்ய இல்லாத என்று அதர தொமரில் சத்தாபிரதவியல்லாகும் கவர்னர் பதவியில் இருந்து அவர்களை பதவி நீக்கம் செய்கின்றார் நேதான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய பல கனவுகள் அதுல சில நல்ல கனவுகளும் இருக்கலாம் சில கெட்ட கனவுகளும் இருக்கலாம் ஆனால் யாரு எந்த கனவை கண்டாலும் அதற்காக பதற வேண்டிய தேவை இல்லை ஒரு சிலர்களை நாங்க பார்க்கலாம் ஏதாவது ஒரு கனவை கண்டுட்டா பதறுவாங்க அதற்காகவே துடிப்பாங்க நான் அப்படி கண்டுட்டேன் நான் இப்படி கண்டுட்டேன் சகோதரர்களே எந்த கனவுக்கு யாரு நடக்க வேண்டும் என்பதல்ல சிலவேல நாம் ஒரு கனவை காணுவோம் அந்த கனவுக்குரிய விளக்கம் நம்மிடம் இருக்காது வேறொருவரிடம் இருக்கும் அதற்கு தும்முல் பதில் ரவி அல்லாஹ்ஹா ரசூல் அல்லாட்ட வந்து கூறுகின்றார்கள் யார் ரசூல் நான் ஒரு பயங்கரமான கனவை கண்டேன் நவியங்க முதலாவது ஆறுதல் படிச்சாங்க இல்லையாரமான கனவை கண்டேன் கேட்டாங்க என்ன கனவை கண்டீங்க உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு சதை துண்டு வெட்டி எடுக்கப்பட்டு அது என்னுடைய மடியில கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான கனவை கண்டேன் நவியவங்க சொன்னாங்க உம்முள் பதில் நீங்க நன்மாராயம் பெருங்க வெகு விரைவுல என்னுடைய மகள் பாத்திமாரதியாகுவான் ஒரு பேரனை பெற்றெடுப்பால் அதற்கு அசன் அதற்கு பின்னாலே பெற்றெடுக்கப்பட்டு அந்த குழந்தை பெற்றெடுத்தவுடன் அதர பாத்திமா ரொதியல்லாக அண்ணா தன்னுடைய மகன் அசனை உம்முள் பொதனுடைய மடீத கொள்பை வைத்தார்கள் நவியவர்கள் சொன்னார்கள் நீங்க கண்ட கணவனுடைய விளக்கம் இதுதான் அவர்கள் கண்டது உம்முள் பதில் ஹதயல்லாக கண்ட கனவு அது தனக்காகவே நீ அல்ல வேறொரு ஒருவருடைய விடயத்திலே நிகழ்ந்திருக்கின்றது அதை ஒரு ஆச்சரியம் அபூஜல் ஒரு திரவ கனவு காணுகின்றான் அவர் கனவுனை இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதை போன்று நவியவர்களுடன் பயா செய்ததை போன்று இந்த கனவு சொல்லப்படுகின்றது நவியவர்கள் சொன்னார்கள் அபூஜர்களுடைய கனவு அவனுடைய மகனுடைய விடயத்திலே படித்து விட்டது அவனுடைய மகன் அச்சிரிமாய் அபூஜகம் அவர் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று பையா செய்தார் மேதான பெரியாரளே கனவான்களே சகோதரர்களே விளக்கங்கள் சகோதரர்களாக இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் அதனால ஏதாவது கெட்ட கனவை கண்டோம் அண்டா அதை நாங்கள் யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது நபி அவர்களுடைய இப்பொழுது கூட்டாளி உங்களை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருப்பான் நல்ல எண்ணங்களை தான் வைத்திருப்பான் அதனால நீங்க அவன் கிட்ட சொன்னீங்க நல்லபடியை யோசிப்பான் அல்லது அறிவாளி புத்திசாலி புத்திசாலியான ஒருவரத்தை சொன்னீங்கன்னா சரியான விளக்கத்தை சொல்லுவாரு அது இல்லாமல் நீங்கள் கண்ட கனவுகளை எல்லாம் அதிகமாக மக்கள்கிட்ட சொல்லி தெரியாதீர்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே செலவேல நாங்கள் கனவு காணுவோம் அந்த கனவு பல வருடங்களுக்கு பின்னாலும் அதனுடைய தாற்பயம் நடக்க சான்ஸ் இருக்குது அதற்கு யூசுப் அவர்களுடைய பதினேழாவது வயதில் கனவு காணுகின்றார்கள் ஆரம்பத்தில் நான் பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இவைகள் பதிமூன்றும் சேர்ந்து எனக்கு சரிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் என்றுடைய சந்தைக்கு கூறுகின்றார்கள் அப்போ சலாத்து சொன்னார்கள் உங்களோட சகோதரர்கள் யாருக்கையும் நீங்க இந்த கனவை சொல்லாதீங்க அவர்கள் உங்களுக்கு எதிராக அரண்மனைக்கு செல்கின்றார்கள் அங்கிருந்து செய்யாத கூட்டத்திற்காக ஜெயிலிலே அடைக்கப்படுகின்றார்கள் அதற்கு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னால்தான் அவர் மிசுருடைய அதிகாரியாக கவர்னராக மன்னராக ஆக்கப்படுகின்றார் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய பாப்பாவும் உமாவும் மகனுக்கு முன்னால வந்து ரொம்ப பழிவோடு நிற்கின்றார்கள் அப்பதான் சொன்னாங்க குரான்ல வருது என்னுடைய கணவனுடைய விளக்கம் இதுதான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் சஜிதா செய்வதை போன்று நீங்க கனவு கண்டீங்களே அந்த கனவுக்குரிய விளக்கம் இதுதான் என்று அதற்கு எப்போ வருகை சொன்னார்கள் அதனால் ஒரு கனவை கண்டுவிட்டோம் என்றால் அதனுடைய முடிவு தாற்பயம் நாளைக்கே நடக்கணும் அடுத்த நாளே நடக்கணும் ஒரு வாரத்தில் நடக்கணும் என்பதல்ல வேதான பெரியார்களே சகோதர்களே ஆனால் கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று ஒன்று இல்லை அந்த பார்க்கக்கூடியவருடைய நிலமைகளை வைத்து அவருடைய வயதை வைத்து அவருடைய செல்வம் அவருடைய வறுமையுடைய நிலைகளை வைத்து அவர் அந்த கனவுகள் வித்தியாசப்படும் சிலவேல ஒருவர் தன்னுடைய இன்னும் சகோதரன் ரொம்ப சந்தோஷத்தில் நிற்பதை போன்று கனவு காணுவார் அதற்கு நேர் அவர் மிக விரைவில் மரணித்து விடுவார் சில நேரத்தில் ஒரு நண்பர் மரணித்து முழு வீடும் அந்த மரண வீடு அல்லோல கல்லோலப்படுவதை போன்று காண்பார் அதற்கு செலவேல விளக்கம் சொல்லுவாங்க உங்களுடைய நண்பர் ரொம்ப சந்தோஷத்துல இருப்பார் அவருக்கு செல்வம் வரப்போகுது அவருக்கு ஆட்சி அதிகாரம் வரப்போகுது தெரியார்களே சகோதரர்களே கனவுகளுக்கு நேர் மாற்றமான விளக்கங்கள் ஒரு திறவ துல் அனான் என்று சொல்லக்கூடிய கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது ஒரு பெண்மணி அவள் கூறுகின்றால் நான் ஹச்சில இருந்து கொண்டிருந்தேன் அறத்தில் இருந்து கொண்டிருந்தேன் அறத்துல நான் குறால் ஓதிக்கொண்டிருந்த வேலையில முழு வைத்துள்ளாவையும் ஒரு பெண்களுடைய வாலிப பெண்களுடைய கூட்டம் சுத்தி கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய கைகளில் பூச்செண்டுகள் இருக்கின்றது அவர்கள் எல்லோரும் மிக நல்ல அத்தர நறுமணத்தை பூசி வைத்துள்ளாவை சுத்தி கொண்டிருக்கிறாங்க நான் அந்த பெண்மணிகள் கேட்டேன் நீங்க இது என்ன செஞ்சு இது அல்லாவுடைய மாளிகை இல்லையா அல்லாவுடையா இந்த பைத்துலாவுகள் எல்லாம் வைத்து மனப்பூசியவர்களாக மிக முக்கியமான ஒரு தலைவர் நேற்றிரவு அவருக்கு திருமணம் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சொல்லி அந்த கனவிலே சொல்லப்படுகின்றது கனவு கண்ட பெண்மணி கூறுகின்றார் நான் உடனடியா திடுத்து பார்த்தவுடன் செய்தி வருல்ல கனவு கண்டிய படித்து சொன்னாங்க சொவ நீங்க நபிவர்கள் படித்துக் கொள்கின்றார்கள் கனவை கண் அந்த மனிதர் நபியுடைய நெத்தியில சஜிதா செய்கின்றார் நபி சொன்னாங்க நினைவாக்கிட்டீங்க நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்களே சகோதரர்களே அதனால சில நல்ல கனவுகள் இருக்கும் கெட்ட கனவுகள் வராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று இரவுடைய நாம் தூங்குவதற்கு முன்னால புது செய்து கொடுக்க கைகளில் ஊதி அந்த இரண்டு கைகளை தன்னுடைய தடவிக்கொள்கின்றார்களோ நவியவர்கள் சொன்னார்கள் அன்று முழு இரவும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அவனை நெருங்க மாட்டான் வர முடியாது அவனை எந்த கனவும் பயமுறுத்தாது பயங்கரமான கனவுகளை கண்டுகொண்டிருந்தேன் செலவே எனக்கு மழை மாதிரி அந்த கனவுகள் பாரமாக இருந்தது எப்பொழுது நபியவர்கள் இந்த விளக்கத்தை சொன்னார்களோ அன்றைய தினமே நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் அன்றிலிருந்து இந்த பயங்கரமான எந்த கனவுகளும் வராது பேரா பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோதரர்களே அதனால மோசமான பாதுகாத்துக் கொள்ளுமா சுத்தமான முறையில ஒவ்வொரு நாங்கள் ஓத வேண்டிய ஔராதிகளை ஓதிக்கொண்டு நாங்கள் படுத்தோம் என்றால் இன்ஷா அல்லா அந்த மோசமான கனவுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் ரசூலுல்லாவை ஒரு சிலர் கனவுல காணுவார்கள் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதி புகாரில வருது யாரு என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னையே கண்டுவிட்டார் நிச்சயமாக சைத்தான் என்னுடைய தோட்டத்திலே வர முடியாது யாரு நபியவர்களை கனவில் கண்டாரோ அவர் நபியை தான் கண்டார் வேற ஹதீ வருது உயிருடன் நபியவர்களை அயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கண்டிருப்பார் அல்லது விழிப்புடன் என்னை காணுவார் அல்லது சுவர்க்கத்திலே என்னை காணுவார் அதனால சைத்தான் என்னுடைய தோட்டத்திலே வர முடியாது சில நல்லார்கள் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் சொன்னத்துகள்ல ரொம்ப பேணிதலானவர்களாக இருந்தார் அவர்கள் அடிக்கடி அந்த ரசூலுல்லாவை கனவுடன் காணுவாங்க என்றூல் தோட்டத்தில் வர முடியாது ஆனால் இன்னும் ஒன்றை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கனவுல ஏதாவது சட்டத்தை மாற்றாது ஷரீரத்துல ஒன்று ஹலால் இருக்குது அந்த கனவு ஹரால் ஆக்க முடியாது கனவுல ஒன்று ஹராமன்று இருக்குது ஷரியாத்துல ஹராமன்று இருக்கக்கூடிய ஒன்றை கனவு ஹலால் ஆக்க முடியாது அப்துல் கலாம் ரஹமத்துல்லே மிக முக்கியமான இமாம் அவர்களில் ஒரு அவர்களிடத்துல ஒரு பக்கீர் வந்து கூறுகின்றார் நேற்றிரவு நான் நபி அவர்களே கனவுலே கண்டேன் நபி அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது நீங்க போய் அந்த புதையல் எடுத்துக் கொள்ளுங்க புதையல்ொளுக்கு இலவசமாக சொன்னாங்க அந்த இடத்துல புதையல் இருக்க எடுத்து நீங்க அதில் ஒன்று ஐந்தில் ஒன்றை கூட கொடுக்க வேண்டிய தேவை இல்லை இவர் அந்த காலத்திலிருந்த ரஹமத்துல்ல வந்து இந்த மாதிரி போனேன் அந்த இடத்துல புதையல் எரிச்சு புதையலை எடுத்தேன் இப்ப நான் அஞ்சில் ஒன்று அப்துல் சலாம் சொன்னாங்க இல்ல நீங்க கட்டாயம் கொடுக்கணும் ஏன்னா நபி அவர்கள் எங்களுக்கு ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நபி அவர்கள் விழிப்புடன் இருக்கும் பொழுது ஐந்தில் ஒன்றை கொடுக்க சொல்லிட்டாங்க அதனால நபி அவர்கள் கனவுல சொன்னதை எங்களால அல்லது செலவையில நீங்க தவறா புரிஞ்சிருப்பீங்க நபியவர்கள் நீங்க கொடுக்க வேணாம் என்று விளங்கி இருப்பீங்க அதனால கட்டாயம் கொடுக்கணும் இனங்கள் குறிப்பிடுகின்றார்கள் உதாரணமாக ஷாபார் மாதத்துடைய கடைசி இரவோ முழு இரவும் நாங்கள் பிறையை தேடினும் தென்படல்ல ஒருவருடைய கனவுல வந்து அவர்களை நாளைக்கு தலை பெற நீங்கள் நோன்பு அதை ஏற்றுக் கொள்வது அவசியம் இல்லை நபியவர்கள் அவர்களை காணலாம் ஆனால் சரி அத்துடைய விடயத்தில் அவர்கள் கனவுல வந்து சொன்னதாக யாராவது சொன்னார் சிலவேளை இவர் தவறுதலாக பார்த்திருப்பார் இவர் தவறுதலாக விளங்கி இருப்பார் அதனால் அதை கொண்டு சரீரத்துடைய சட்டம் அமுல்படுத்தப்பட மாட்டாது ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னால அஜிக்கு சில வாரங்களுக்கு முன்னால ஒரு சகோதரர் வந்து ரொம்ப பதறி அடித்து கொண்டு வந்து கூறுகின்றார் அதனால் முழு இலங்கைக்கும் நீங்க அறிவிப்பு செய்யுங்க நான் நேற்று கனவு கண்டேன் இந்த வருஷம் வர போறாங்க வெளியாக போறாங்க போக போகின்றேன் நீங்க உடனடியாக இலங்கையுடைய எல்லா மக்களுக்கும் இதை அறிவீங்க நான் சொன்னேன் இது வெறும் கனவல்லவா அவரை ஏற்றுக்கொள்றார் இல்ல இல்ல இப்படி கண்டேன் நிச்சயமா நடக்கும் எட்டு வருஷம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால யாராவது ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான கனவை காண்கிறாங்க அதற்காக வேண்டி பதற தேவையில்லை அதற்காக வேண்டி துடிக்க தேவையில்லை உங்களுக்கு பயங்கரமான கனவுகளை கண்டீங்களா ஒரு நல்ல சதக்காக்களை கொடுங்க இஷ்டிப்பார்களை செய்யுங்க ஏதாவது ஆபத்தான கனவுகளை கண்டீங்களா அல்லஹரத்துல பாதுகாப்பு தேடுங்க கெட்ட கனவுகளை கண்டவுடன் எழுந்தி உங்களோட இடது பக்கமாக துப்பிக்கொள்ளுங்க செய்திருந்து பாதுகாப்பு தேடி கொள்ளுங்க படுக்கையுடைய அந்த விழா நீங்க சகோதரர்களே ஆக எவ்வாறான கனவாக இருந்தாலும் ஒவ்வொரு கனவுக்கும் அந்தந்த நேரங்களில் பார்க்கக்கூடியவருடைய நிலமைகளை வீட்டு வித்தியாசப்படும் இமாம் மிக முக்கியமானோர் இமாம் அவர்களுக்கு சொல்லப்படும் இமாமுல் மதீனா மதீனாவுடைய இமாம் என்று கூறக்கூடிய அளவுல மிக ஒரு இமாம் அவர்களுடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன மதீனாவுல அந்த ஜென்னத்துள் பக்தியில அடங்கணும் அடிக்கடி வரும் பயம் மக்காட இறந்து விட்டேன் என்ற மதிய அடங்க முடியாமல் போய்விடுமே என்ற பயம் அடிக்கடி இந்த ஆசை வரும் இந்த பயம் வரும் ஒரு நாள் இதே பயத்துடன் படுக்குகின்றார் தூங்குகின்றார் ரசூல்லாவை கனவுல கண்டாங்க கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நான் ஒம்ராவுக்கு போகவும் ஆசை மதியனாவுல அடங்கவும் ஆசை ஆனா நான் எப்ப மரணிப்பேன் என்று எனக்கு தெரியாது அது மட்டும் தெரிஞ்சிருச்சு என்றால் அவசரமா போய் ஒன்பதாவா முடிச்சுட்டு வருவேன் நவியவர்கள் தன்னுடைய ஐந்து விரல்களை இந்த மாதிரி காட்டி விட்டார்கள் இவர்களுக்கு குழிப்பு வந்து விட்டது முடித்து விட்டார்கள் அவர்களுக்கு பெரிய யோசின நபி அவர்கள் ஐந்து வீரர்களை காட்டினாங்க நான் நேரத்திலேயா ஐந்து மாதத்திலையா ஐந்து வருஷத்துல எப்ப மூத்தா போவேன் அவர்களுக்கு விளக்கம் விளங்கல்ல அந்த காலத்து ஹயாத்தோடு இருந்தவர்கள் தான் அல்லாமா இவனு சீரேன் ரஹமத்துல்லாஹி அலேகே ஒரு ஆள் அனுப்பி கேட்கிறாங்க இப்படி நீங்க போய் கேளுங்க கேட்டு பாருங்க அவர் வந்து அல்ல கனவுல கண்டேன் நபி அவர்கள் ஐந்து வீரர்களை காட்டினாங்க அந்த இமாமுடைய ஆற்றலையும் பாருங்க அவர் வந்து சொன்னாரு தம்பி நீங்க இந்த கனவை கண்டிருக்க முடியாது உங்களை போன்ற ஒரு சாதாரணமான மனிதரும் இந்த கனவை கண்டிருக்க முடியாது மிக மிக முக்கியமான இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர் தான் இந்த கனவை கண்டிருக்கலாம் யாரு கண்டதாக சொன்னீங்களோ அப்பத்தான் நான் இதற்குரிய விளக்கத்தை சொல்லுவேன் அவர் மீண்டும் மதிய நோக்குவாராருமிக் ரஹ்மகுல்லா அவர்கள் அவர்கள் இந்த விளக்கத்தை சொன்ன வேலையிலுள்ளார்கள் ஆயத்தை சுட்டிக்காட்டி ால் எப்ப வரும் அதை அல்லாஹ மாத்திரம் அறிந்து வைத்திருக்கின்றான் மழை எப்பொழுது பெய்யும் என்பதே மாத்திரம் அல்ல அந்த மழையால லாபமா அந்த மழையால பூகம்பமா சுனாமியா அல்லது பயங்கரமான ஆபத்துகளா உலகத்துல நாங்க சமீபத்தில் கூட நடந்து முடிஞ்சோம் வெறும் மழை பெய்யும் என்பது மாத்திரம் அல்ல அந்த மழையால் என்னென்ன லாபம் என்னென்ன நஷ்டம் என்னென்ன பூகம்பம் என்னென்ன சூறாவளி இவைகளுடைய முழு விளக்கங்கள் அல்லாவுக்கு மாத்திரம் தெரியும் தாயனுடைய கற்ப வார்த்தை பொதுவான ஒரு பதம் மண் என்றால் மட்டும் எடுத்துக் கொள்ளலாம் என்பது பெண் குழந்தையா மட்டும் அல்ல அதனுடைய காது கேட்குமா அதனுடைய கண் பாக்குமா கையால பிடிக்கலாமா காதால நடக்குமா அதற்கு அல்லது அது பைத்தியமா இவைகள் அனைத்தையும் அல்லாஹ மாத்திரம்தான் அறிவான் வேற யாரும் அறிய முடியாது தெரியும் சமூறு எந்த இடத்துல மூத்தா போவாங்க மரணிப்பாங்க என்பதை அல்லாஹ் மாத்திரம் தான் அறிவான் இந்த ஐந்து விடயங்களை சுட்டி காட்டித்தான் நதியவர்கள் தன்னுடைய ஐந்து திரர்களை காட்டினாங்க விளக்கத்தை சொல்லி அனுப்பினாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவாங்கரே சகோதரர்களே அதனால நம்முடைய மூன்றில் ஒரு பகுதியை நாம் தூக்கத்திலே கழிக்கின்றோம் அர்த்தம் உள்ளதாக மாறோணும் எதர்த்தமாக மாறோனும் காணக்கூடிய கனவுகள் உண்மையான முறையிலே அமையணும் என்றார் ரசூலுல்லாஹி சல்லு அடைகிற அவர்கள் தூங்குவதற்கும் ஒரு அழகான முறையை காட்டி தந்தார்கள் அந்த முறைப்படி நான் தூங்கினோம் பயங்கரமான வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய வாழும் காலம் எல்லாம் உங்கையானிய முறைப்படி வாழ்ந்து நாம் anevarpadiy mudivukalai nalla mudiva aakki veipayaaga amen amen ya rabbal alamin rahmatiya rahman rahimin walhamdulillahirabbil alamin to moon lectures visit slhub.com